அதுக்குள்ள என்ன துணிக்கும் கேட்டீங்களா அருமையான இலவம் பஞ்சு அன்னத்தினுடைய தூவி அந்த இறகு இது ரெண்டும் துணிச்சது பார்த்தா இவ்வளவு உயர இருக்கும் அப்படி கைய வச்சாலும் அப்படியே அமைஞ்சு கொடுக்கும் அப்படிப்பட்டது உள்ள கட்டியா நாமும் அது குஸ்தி போட்டு ஏன் உள்ள வந்து என்ன பஞ்சு தான் இருக்குதா செங்கல் வச்சிருக்கீங்களா சார் சுந்தரமூர் சுவாமிகளா நீங்க சுந்தரமூர் சுவாமிகள் செங்கல் வச்சு படுத்தார் அவருக்கு பொண்ணான மாதிரி இப்போ வச்சோம்னா நாமும் செங்கல் வச்சு படுத்துக்க ரெடியா தான் இருக்கும் இல்ல பொண்ணாகாதே அவருக்கு பொண்ணாச்சு அது மாதிரி தலையணையை ரொம்ப அப்படி மெத்துன்னு இருக்கணும் அவரு பெருசா இருக்கணும் அப்படி வச்சோம் கை வச்சு அப்படி அமர்ந்தணும் அப்படின்னா நல்ல உண்மையான ஒரு மணமகனுக்கு மணமகள் வீட்டார் பெண் வீட்டார் என்ன சீதனை படிச்சதுனாலதான் வாரியார் என்ன செய்திருந்த பேச்சில் வரும்போது ராஜா என்ன தெரியும்னு கேட்டா பாருங்க சாமிக்கு அதெல்லாம் தெரியுது அப்படின்னு இன்னொரு அல்வா பண்றதை சொல்லுவார் பாருங்க அல்வா பண்றதெல்லாம் நுணுக்கம் தெரியுது அப்படின்னா இன்னொரு கோலம் போடுறதை சொல்லுவார் இது எதுக்குன்னு கேட்டா பல்கலை குறிச்சு நடமாடும் பல்கலைக்கழகம் என்னது மாதிரி தெரியுது அது எதுக்குன்னு இந்த மாதிரி தாக்கம் வந்ததுனால தான் இப்போ ஒரு பெரிய நூல் எழுதுன்னா அங்காங்க பல்வேறு செய்திகள் பரவி இருக்கணும் நிறைவே இருக்கணும் ஏண்டா திருவிழா பணத்துல வந்து சீதன் குழு கூட சொல்றாராம் இல்ல ஆமாங்க எங்க உக்ரகுமாரின் வேல்வெளி சென்று கொடுத்தப்படலாம் ஊஞ்சல் பத்து தலைவன திருமணம் குடித்துக் கொள்க பெண்ண பெற்றவர்கள் காத பத்தி பைந்துடன் பாதம் செய்யினோடு அன்னம் தூவி பைந்து அணை இறைந்து பவளவாய் பசும் பொன் மேனி இந்திராவத்து முன்ன சொன்ன மாதிரிதான் நீ பித்தலகத்துல இந்த மாதிரி பேச்சுக்கிடமில்ல எல்லாம் ஜொலிக்கிற தங்கம் அதுலேயும் மணிகள் இழைக்கப்பட்ட இருநான்குனர் எட்டு விளக்கம் எட்டு விளக்கு கொடுத்து அபரம் செம்பொற்கும் நூறு பாத்திரம் தண்ணி குடத்துல வைக்கிறதுக்கு அது மேல மூடி வைக்கிறதுக்கு அப்புறம் தவாரா வேணும் செட்டு வேணும் அப்புறம் வடிக்கிறதுக்கு தட்டு இப்படி இப்படி எல்லாம் நூறு பொன்னால் ஆசைப்பட்ட அடுப்பங்கரையில வைக்கொர்க்கி அப்படின்னாரு தவறி வீசறது அது கிடையாது திருப்பனந்தாள் என்ன அஞ்சு விசிட் வாங்கி கொடுப்பான் கோடையில போனோம்னா என்ன மாமா விசிறு வாங்கிட்டு வந்திருக்காரு கோடால மாப்பிள்ள திருப்பனந்தால் போனேன் விசிற்று வாங்கிட்டு வந்தார் ஏன்னா திருப்பனந்தாளில் அந்த காலத்துல பணம் மட்டும் அதிகம் விசிட் வாங்கிட்டு போவான் இப்ப கவரி வாங்கனா கவரி எட்டு விட்டோலில் பசும் பொற்கன் நகை மணி கலனூர் நகை மணி கலனர் நகைகள் எல்லாம் என்னன்னு கேட்டார் நூறு விதமான வகை நகை அதெல்லாம் ஒன்னு இருபது பவன் முப்பது பவன் நாற்பது பவன் அப்படின்னு பெருழை ஆறப்பேழை ஆயிரம் பெற்ற பெற்ற இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ற அப்பவே பெட்டி கொடுத்துருக்குறாங்க பெட்டி இல்ல இதெல்லாம் வைத்துக் கொள்ற பெட்டி கொடுத்தாங்க நூறு பெட்டி கொடுத்துருக்காங்க அது சின்னது ரெண்டு நாளைக்கு வைக்கலையா ரெண்டு சின்ன பெட்டி ஒரு வாரம்னா கொஞ்சம் பெரிய பெட்டி அப்படின்னு தான் மட்டுமின்னா என்ன மனைவியோட மட்டுமின்னா குழந்தையோட மட்டுமின்னா பெரு பெரு பெருதில்லை இப்படிப்பட்ட வகையான பெட்டிகள் கொடுத்து சாதாரணி ஆர வைக்க பட்டு புடவைக்கிறதுக்கு மட்டும் நூறு பெட்டி வெறும் பெட்டி இல்லை உள்ள புடவையே வைச்சு புடவையும் வைச்சு அவங்க வீட்டுல வாங்கிட்டு தான் இனிமே அவன் பட்டு புடவை ஜென்மத்துக்கு வாங்க முடியல அவளுக்கு எந்தவித குறையும் இல்லாம அவ வேண்டிய செய்வதற்காக எழுநூத்தி அஞ்சு தோழியர் கொடுத்தாங்களாம் எழுநூத்தி இது மட்டும் மாப்பிள்ள வேணான் யாரு சோறு போடுறது உங்க பெண் ரொம்ப சோமமா இருக்கிறதுக்காக எழுநூத்தி அஞ்சு வேலை தோடியர் கொடுத்தீங்கன்னா தினமும் காலத்தீவன் என்ன தினமும் அந்த யோகிதே தான் எழுநூத்தி அஞ்சு தோடி வாங்கலாம் அதுபோல ரொம்ப அருமை வரணும் மங்கையற்கரசி யாரை கொடுத்த பொழுது மணிமுடிச்சோடன் தனக்கு உயிர் உயிர் நண்பராக இருந்த உயர்ந்த அமைச்சராக இருக்கிற குளச்சரை கொடுத்தார் குளச்சரையார் யாரும் தெரியுமில்ல சோழ நாட்டு அமைச்சர் தாம் பெண்ணே போகுதுங்கிறதுக்காக பெண்ணோடும் அமைச்சரையும் கொடுத்தான் அப்படிதானே திருமணம் அமைச்சரை கொடுத்தான் பெரிய சொல்ற மங்கே கரசி பாண்டிய பொழுது சரி நம்ம குடும்பம் மாப்பிள்ளையுமே நம்ம மாப்பிள்ள குடும்பம் வேற நம்ம குடும்பம் வேறயா ரெண்டும் உண்டு தான் மாப்பிள்ளை வந்து குடும்பத்தில் இல்லத்தில் சிறந்திருந்தா மட்டும் போதுமா அரசல்ல சிறந்திருக்கு சொல்லிட்டு அமைச்சர் பெருமகனே நீங்களும் பெண்ணோடு இருந்தனர் உங்களை விட்டு பிரிவது கடினம் ஆனால் பாப்பாவோட போய் அங்கே நான் இருக்கிறது மகிழ்ச்சி நான் போறேன்னு சொன்னது பன்னலம் பூனரும் பாண்டி மாதேவி குலச்சிறை ஏனும் ஈவர் ஞானசம்மந்த பெருமான் தன்னுடைய வாயார வாழ்த்திய அடிவர்களிலே குலச்சிரையா இருக்க ஐந்து பாட்டு பா ஐந்து பாட்டு சொல்லி தொகுத்து முடிக்கின்றார் எப்படின்னா இப்படி எல்லா நலன்களும் பெற்ற எங்கள் மங்கையரசி யாரும் எங்களுடைய குலச்சிறை யாரும் பன்னலம்பூ இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் பன்னலம்பூனரும் பாண்டி மாதேவி குலச்சிறை ஏனும் ஈவர் என்றெல்லாம் பின்னே ஞானசம்பந்த பெருமான் பாடுவதற்கு ஏது சோழன் தன்னுடைய மணிமொழி சோழன் தன் பெண்ணை கொடுத்து அமைச்சராக வாழ்ந்துள்ள நம்முடைய சேக்கரார் அந்த ஒரு மதிப்பீடு செய்தார் என்ன மதிப்பீடு பாண்டி நாட்டிலே ஞானசம்பந்தர் காலத்திலே பாண்டி எத்தனை பேர் சைவத்தை சார்ந்த கணக்கெடுத்த இருவர் பாலந்தி சைவம் அங்கு நிகழாதாக இந்த மாதிரி கணக்கெடுக்கணும் அப்ப ரெண்டே ரெண்டு பேரில் தான் சைவம் மற்ற எல்லாம் கண்டு முட்டு கேட்டு முட்டு உன்னோட ஒண்ணு அந்த இருவர் யார் அவர் தொகுத்து சொன்னார் அந்த இருவர் யார் பன்னலம் பூனரும் பாண்டி மாதேவி குலச்சிரை ஏனும் ஈவர் ஏழாம் நூற்றாண்டு ஞானசமுந்தர் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு காலம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முதல் பாட்டு முதல் 1, 3, 5, 7, 9, எல்லாம் 2, 4, 6, 8, இதெல்லாம் புரட்சியில் இப்படி ஒரு அருமையான பதியந்தான் இருவர் பாலன்றி அங்கு நிலையாதாக என்று பெண் வந்து சேக்கிறா பெருமான் பாட காரணமாயிட்டு அதான் சொல்றது பதினோரு திருமுறை எப்படி படிக்கிறோம்னா சேர்க்கிறார் படித்தது போல் பயில்கவாதம் அவள் அவள் அழகா படித்தவர் பதினோரு திருமுறை எனவேதான் இப்ப இதெல்லாம் தோடியெல்லாம் கொடுத்தாங்க மின் வெறியும் செம்பொன் அளவிறு கோடி இன்ன அரும்பரல் மகி நல்ல விளைச்சல் நஞ்ச காலில் தஞ்சாவூர் ஜில்லா அந்த காலத்துல தஞ்சாவூர் ஜில்லா இப்ப எல்லாம் கஷ்டப்படுது காலில் அப்படி தண்ணி அப்படி திறக்கலாம் காலில் தண்ணியை அடைக்கலாம் ஆமா தானா வருது வான்பைப்பினும் தான்பையா மலைத்தலைய கடற்காவிரி அப்படி வந்துட்டு இருந்த காலம் அதனால உன்னா கஷ்டப்பட வேண்டியதில்ல அதனால என்ன கேட்கலாம் அப்படி தண்ணி தேக்குனா வயலுக்குள்ள போகும் காலையில அடைச்சிட்டு வந்துடலாம் காலையில கவலேத்து மூன்ற மணிக்கு போனாங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு ரெண்டு வயல் பாயும் ரெண்டு வயல் பாயும் மாடு உண்ணும் இன்னும் போய் அதுக்கு பாட்டுலாம் வச்சிருப்பாங்க மைலேரியா ஒண்ணு எங்க மாயம் பேரு மாளீன்னு போய் பாய்ச்சணும் ரெண்டு வயல் அவ்வளவு குட்டணும் அது மாதிரி பழைய தஞ்சாவூர் ஜில்லாவிலே அது மாதிரி காலில் மடையடிக்க முடியாத வளர்ப்புடைய அந்த அந்த மாதிரி வயல் இருப்பது மாதிரி மூன்று ஊர்களையும் சீதனமா கொடுத்தானோ ஒண்ணு சீகாடி ஒன்னு மயிலாடுதுறை ஒன்னு குப்பை வச்சுங்களேன் இப்ப என்ன போயிட்டு போய் நாமா குடுக்கறோம் அவராக வாங்கிக்க போறார் ரெண்டுமில்ல ஒால ஒது காவே கஷ்டப்படுவாங்க இப்படிப்பட்ட மூன்று உருளை வளமா சீதனம் கொடுத்தான் யாருக்கு காந்திமதி கொடுத்து பெண் பெற்றவங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு கண்ண வளர்த்தன பெண்ண வளர்த்தன கொடுத்து அதுக்கப்புறம் இவ்வளவும் கொடுத்து அப்புறம் அவப்பொழுது மக்கள் பேருபற்றம் போட்டு இடையிடையே வரும் அவை ஏற்று எதையும் தாங்கும் சிவம் இப்படியாக கொடுத்தான் சரிப்படி இனி இந்த மாதிரி எல்லாம் முடிந்து மீண்டும் அந்த பெண்ணை என்ன பண்ணார் திருமணமான பிறகு இடப்பக்கம் வைத்தார் சொல்றதுக்கு என்ன காரணம்னா ஒரு போகிற போக்கில் பல்வேறு செய்திகள் அந்த பிரான வகையை படித்தான்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் உலகில் செய்திகள் ஒரு பக்கம் அருள்வழி திருவிழாபுரம் படித்தா சொக்கநாத பெருமான மீனாட்சி அமைக்க இருக்குது அது வருவ இன்னொரு பக்கம் உலகியல் உணர்வுகள் அறிவுகள் எல்லாம் தெரியணும் அதையும் சொல்லி சொன்னார் இப்படி ஆக வைத்து கொடுத்தாராம் இப்பொழுது திருமணம் ஆயிட்டு திருமணமான பிறகு என்ன செய்யணும்னா கோவிலுக்கு போய் வரணும் பொண்ணு மாப்பிள்ளை அது இன்றைக்கி இருக்கு நீங்களா திருமணம் பொண்ணு மாப்பிள்ளை கோவிலுக்கு போயிட்டு வருவது அவர் நன்மை தரும் ஈசன் தனையும் பாசவர்க்கு வெம்மை தருவன் பழி தவித்த விமலன் தனையும் பையன் யாரு சோமந்தர பெருமானுடைய பையன்தான் இருந்தாலும் தான் எடுத்துக்கொண்ட அமைப்பு என்ன பௌர் பாண்டியன் பாண்டியனுடைய பிள்ளை என்பது அதனால எடுத்துக்கொண்ட அந்த அமைப்பிற்கு ஏற்ப கோயிலுக்கு போகணும் எங்க கோயிலுக்கு ஒன்று இம்மையே நன்மை தருவார் கோயில்னு ஒரு கோயில் இன்னொரு கோயில் இப்ப இருக்கிற கோயில் ரெண்டு கோயிலுக்கும் பொண்ணு மாப்பிள்ள கூடவும் போனாங்க போய் அர்ச்சனை எல்லாம் போட்டுவிட்டாங்க இருக்கிற அப்பா அம்மா நிலையாத உண்மையான அம்மா அப்பா இது பெருமான் தான் அப்ப அன்புடைய மாமனும் மாமியும் நீ அதனால உண்மையிலேயே அப்பா அம்மா மாமா மாமி பொண்ணு பொருள் புள்ள எல்லாம் அவன் தான் கொடுத்த சீதனம் நீரூர்ந்த செல்வன் நீ ரெண்டு கோவிலுக்கும் போய் பொண்ணு மாப்பிள் போயிட்டு வணங்கி வந்தாரெல்லாம் வணங்கி வந்த பிறகு இப்பொழுது திருமணம் முடிந்திருக்கிறது இனி இதுதான் பெருசா சொன்னது அஞ்சாறு பாட்டு கூட இல்ல வரலாற்றுல நேரம் தெரியுது வளர்த்த எப்படி ஆகணும் தேவி ஆவங்களா இதான் நீட்டிச்சு நேரத்தை இனி நான் நீட்டிக்க மாட்டேன் அதனால சாப்பாடு எப்படி அடா போங்க சாப்பாடு ஆனா சுவை அரிசில் அயில்வோர் தம்மை வித்து ஆனா ஆறு சுவையடிசில் அயல்வோர்தம் நல்ல அறுசுவை உண்டி நல்ல சாப்பிடறவங்கள எவ்வளவு சாப்பிடுவாங்களோ என்னென்ன விருப்பமும் அவ்வளவு விருப்பமும் வைத்து சாப்பிட செய்தார் மத்தியான சாப்பாடு அப்படி ஒண்ணு பெரிய பிரமாதமான சாப்பாடு கடைசியில் அவங்க போகும்போது நானா வரிசை வரன்முறையால் நல்கி அவங்களுக்கு போகும்போது எல்லா வரையும் தந்தபடி ஆடை கொடுப்போருக்கு ஆடை கொடுத்து பொன் கொடுப்பவருக்கு பொன் கொடுத்து பொருள் கொடுப்போருக்கு பொன் கொடுத்து இப்படி எல்லாம் செய்து அனுப்பி வேணால் நான் வைத்துட்டேன் சரி இப்போ திரும்ப முல்லாம் ஆச்சு மறுநாளைக்கு மறுநாள் தம்பி உட்காந்துருக்குறான் உக்ரகுமாரன் பாப்பா காந்திமதி நீயும் உட்காருமா அப்படிங்க உட்காரு பழைய மருப அதனால் அப்படி உட்காரல மாமா முன்னால் உட்காரலாமா அப்படின்னு உட்கார அல்லை வா பரவாயில்லம்மா உட்காருமா அப்படிங்க இல்லை மாமா அதுதான் சொல்லுவேன் அப்படின்ட்டு சரி இருக்கு சொல்லிட்டு தம்பியே என்டாகண்ணு இல்லை கல்யாணம்னா ஆயிடுச்சு வயசாகிட்டுது எனக்கும் வயசாகிட்டுப்பா நேரமா ஆச்சு வயசான இந்திரனும் காடலும் உனக்கு உனக்கு ரெண்டு பகை இருக்குப்பா ஒன்னு இந்திரன் பகையா செருக்கு இருப்பான் இன்னொன்று என்ன பண்ணுன்னு கேட்டா கடல் உனக்கு பகையா இருந்து சொல்லும் இந்த ரெண்டு பகை இருக்கு உன் காலத்தில் இன்னொன்னு நடக்கும் இந்த மேருமலை இருக்கே என் காலத்துல வில்லா வளைச்சும் வில்லா வளைச்சும் எல்லாம் போயிட்டேன் கல்லாலை நல்லாருப்பணி வரேன் சொல்லிட்டு பந்து விளையாடிட்டாங்க உனக்கு எதிர்காலத்துல நீ மூன்று பகையை சந்திக்க வேண்டும் ஒன்று இந்திரன் ஒருவன் கடல் ஒன்று மேரு ஒன்று அப்படியாப்பா எல்லாம் உங்க ஆசீர்வாதம் இல்லடா கண்ணே நான் அதுக்கு ஒரு வழி பண்ணாம போவேனா அப்படின்னு என்ன செய்தேன் அதான் வழி பண்ண போறேன்னு மே சத்தே சந்தற்கடையும் ஆகவே மூன்று நிலை வரும் அப்போ சதவேள்விக்கோன் முடி சிதற இந்த வலை கொண்டு எரி இது வலை வளைஞ்சிருக்கும் பணி இந்த என்ன பண்ணுவான் திமிடு பண்ணுவான் இந்திரன் விசிறு தானா முடி சிதறி போடுவான் இதுதான் வளை வச்சுடும் சரிப்பா வணங்கி வாங்கிட்டான் ஒன்று அடுத்தது என்னது ஏரி கடலின் கடல் வந்து பழமையா வரும் அதுக்கு இந்திரனுக்காக வேல் ஒன்று தர்றேன் பெருமானுக்கு வேல் ரொம்ப முக்கியம் ரொம்ப அருமையாக அந்த வேலின் நோக்கிய வெற்றின்னு வந்தது சுமர் பெற முருகப்பெருமானுக்குரிய படையாதலானும் அது வேலினை கூடினா என்று தொல்லாப்பித்து அது சமயம் உணர்வோடு எழுதுனது இல்லைன்னு சொன்னா ஏன் வேலை கூறினார் ஆமா ஏதோ சொன்னார் எனக்கு என்ன தெரியும் இல்ல பெரும்படை தாங்கும் வேலினானும் பெரிய படைகளை அடிப்பதற்கு வேல் ரொம்ப சிறப்பு அதான் பெரும்படை தாங்கும் வேலினானும் என்று தொல்லாப்பியும் சொல்லிட்டு அந்த வேல் கொடுத்தாரான் இப்போ நம்ம வேல் வேல் என்று சொல்ல பாடுது இருக்குதே வணங்குவது எமக்கு வேலை என்று கூட சொல்லுவாங்க ரெண்டு பக்கமும் நல்லா முருகன் முருகனை முருகனத்தில் ஆழமான நம்முடைய குருமூர்த்திகள் இவரில் சஷ்டினா அன்னைக்கு முழுகும் சாப்பிடாது பாவம் சென்னை வந்தாலும் இது வந்தாலும் சிவ பூஜை முடிச்சுட்டு நேராக சைசுதாந்த பெருமன்றத்தில் தலைவராக இருந்தாங்க அதனால் பல ஆண்டுகளாக தெரிய முடியுது அப்பவங்க அதனால் அன்னைக்கு பார்த்து தெரியும் ஆனால் என்ன அன்றைக்கையும் மத்தியானம் சாப்பாடுன்னா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சஷ்டினா அப்படி முழு அதனால இருமருங்கும் அந்த பெரும்படை தாங்கும் வேலினான் அந்த வேல் மிக அருமையானது திருமுருகாற்றுப்படையில இந்த தனிப்பாடல்ல அந்த பின்னால் இருக்கிற பாடலில் ஒரு பாடல் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் எங்க இருக்குது செவ்வேல் திருக்கை வேல் பாரி குளித்த வேல் குன்றும் தொலைத்துணை அதுபோல உனக்கு எப்பா வேணும்னா சரி அருமையான பாட்டு எல்லாரும் சொல்லுவாங்க விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் இந்த கண்ணுக்கு துணை என்ன தெரியுமா பெருமானுடைய திருவடி தான்ப்பா முருகப்பெருமானுடைய திருவிழா மொழி விழிக்கு துணை திருமென்மதல் பாதங்கள் மெய்மெய்குன்றா மொழிக்கு துணை நாம் பேசுகிற சொல்லுக்கு துணை வேணுமேப்பா நல்ல சொற்களாக இனியவையாக பயனில் சொல் வாராதனவாக இருக்கணுமே சொல்லுக்கு துணை என்ன இடையிடையே சொல்லிக்க முருகா எனும் நாமங்கள் சொல்லுக்கு துணை வேணும்னா முருகா முருகான்னு சொல் என் காட்டுப்படல அரும்பரல் மரவில் பெரும் பெயர் முருகே நசையினருக்கு ஆர்த்தும் இசை பேரால அளந்தோர்க்கு அழிக்கும் பொலம்பூஞ்சே என்றெல்லாம் பாராட்டும் அரும்பரல் மரவில் பெரும் பெயர் முருகே இந்த பெரும் பெயருங்கிறது திருவைந்தளத்துக்கு உண்டு அதே போல முருகா என்ற நாமத்துக்கும் பெரும் பெயர்னு உண்டு இருக்கிற திருநாமங்களிலேயே உயர்ந்த திருநாமம் முருகா அதனால ரொம்ப அருமையான முருகாயிலும் நாமங்கள் முன் செய்த பழிக்கு துணை பன்னிரு தோள்களும் நான் தனியா அடிக்கடி போவேன் இருக்கேன் பகல ராத்திரியே என்ன நீயா போற இல்லை எங்க பெருமானுடைய இது வருதுன்னு என்னது பயந்த தனி வழிக்கு துணை வேலும் செங்கோடன் மயூரமுனி நீயா போற பெருமானுடைய வேலும் வேலும் மயிலும் வேலும்மயிலும் வேலும்மயிலும் அதே சொல்லியே அதே மந்திரம் வேலும்மயிலும் என்பதே மந்திரம் பாடும் பரிசுகள் அணிதேவல் பாடும் பணியே பணியாறுவாய் இப்படி எல்லாம் அந்த வேல் கொடுத்தார் கடல் சுவருவதற்காக வேல் வேல் கொடுத்தார் மூன்றாவது இச்சென்றால் அந்த மேரு தனிப்புடை மேரு ரொம்ப கர்வம் கொள்ளும் போது ஒரு ஆயுதம் இது எடுத்து தள்ள அடிச்சுன்னா அதுபடி பேசாம உட்காந்து எனவே இந்த மூன்று எதிரிகளையும் எதிர்கொள்வதற்காக ஒன்று வேல் இன்னொன்று வலை இன்னொன்று சென்று வேலினால் கடன் சுவர விடுக இந்த வலையினால் இந்திரனை போர் செய்து வெல்லுக இந்த செண்டினால் மேருமலையை அழித்து செல்க என்று இப்ப முன்ன மனவினை இப்பொழுது அரசியல் திரு எப்படி காக்கணும் பகையின்றி காக்கணுமே அந்த பகையின்றி காப்பதற்கு இந்த மூன்றும் கருவியாவைக் என்று சொன்னாராம் சொல்லி இருக்குமூரத்தில் அப்பதான் இயல்பு முறை ஏ இப்போ நம்ம தீபாவளிகளெலாம் நம்ம பிள்ளைகள்லாம் வாங்கிக்கதே அது மாதிரி பழக்கிறதுக்குண்டான் தரணும் வணங்கி தான் வாங்கிக்கணும் என்னப்பா வா அப்படின்னா சரி நாம என்ன பண்ணுவோம் அதெல்லாம் வேணாம் வேணாப்பா இல்லை சாமிக்கு வணங்கினா போதும் இல்லைன்னு வணங்குவாங்க அதான் இவங்களும் உண்மையாக இருக்கக்கூடாது சரி எனக்கு ஒரு வணக்கம் போடும் ஏ இங்கே வா உனக்கு ஒரு வணக்கம் போட்டும் அப்படியாது அது நம்ம மரபு ஆனால் வேண்டாம்னு சொல்வது நம்முடைய மரபாக இருக்கலாம் ஆனால் வணங்குவது அவங்க மரபாக இருக்கணும் முருகா முருகா அண்ணூன்று படைக்கலவும் தொழுது வாங்கி அப்பா அல்லவா உலகம் அப்பா அம்மா வாசன வணங்கி இந்த மூன்றையும் வாங்கி கொண்டாராம் வாங்கி கொண்டு தன்னை நேராய நிற்கும் தனையன் தனை உக்கிரி என்ன ஆதி மறைமுடங்க இயங்கள் ஓங்க முடி கவித்து உடனே சொன்னார் அருமையா உனக்கு இனிமேர்ந்து உக்ரகுமாரன்னு பேருப்பா என்று சொல்லி சென்றுமணம் இனமே எல்லா நீ தான்ப்பா நான் என்ன பண்ண போறேன் தர்மன் இவன் தசரன் சொல்றான் இதுவரைக்கும் நான் என்ன செய்தேன் உலகத்துக்கு உரிய தேடினேன் இனி என்னுயிருக்கு உருவதும் செய்ய எண்ணினேன் இதுவரைக்கும் உலக நன்மை உலக நன்மை இனிமே ஆண்களாகமா என் உயிருக்கு எதேன்னு தெரிய என்று சொல்லி என்னுயிருக்கு உறுதியும் செய்ய அதனால என் பட்டத்தை பையனுக்கு சுற்றணும்னு சொல்லி அது மாதிரி இங்கே இவர் அப்படி ஒன்னும் இல்லை இவரெல்லாம் ஒண்ணு விடை பெறுகிற எல்லாருக்கும் விடை கொடுப்பாரு தவிர விடை பெறுவரில் பெருமான் அதனால இருந்தாலும் எல்லாரும் சொன்னார் கொடுத்து தன்னதானை அரசு உரிமை தனிச்செங்கோலும் தான் நல்கா அன்று முதல் என்னன்னு கேட்டார் ஆணை அரசு செங்கோல் எல்லாம் கேள்வி கொடுத்தார் ஆக முழு பொறுப்பு யாராவது கேட்டா என்ன தம்பி அங்க இருக்க பாத்துக்கப்பா அப்படின்னா அப்படி சொல்லி வருவது அப்படி உரிமை கொடுத்துருந்தோம் உரிமையாடிய பிந்தை பின்னாக திருவள்ளுவர் முதல்ல இப்படி தெரிஞ்சிருக்க மாட்டோமே போட்டியில் அனுபவிக்கு முன்னாடி உரிமையின் ஆடிய பிந்தை ஐந்து ஆண்டுகள் உங்க கொடுக்க போறமே உண்மையா இது ஐந்து நல்ல ஆளுமாங்கிறது அன்னைக்கு ஒரு தரத்துக்கு ஒரு ஆயிரம் தரம் மூவாயிரம் தரம் யோசிக்கணும் அப்புறம்தான் கொஞ்சம் போடணும் அன்னைக்கு போட்டுட்டு சரியா இல்ல போல இருக்கேன்னு மக்கு பையில திருக்குறள் படிக்கல என்ன பண்ற வினைக்கு உரிமையினா ஆடிய பின்பை பெண்ணை அதற்குரிய இது நீங்க அது அங்க மட்டுமல்ல நம்ம கூட சொல்றேன் ஆள் காட்டுக்கு சொல்றீங்க ஒரு பையனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டேன் ஏ தம்பி நல்லா மெதுவா போவியா பெல்ல அடிச்சுட்டு போவியா இல்ல இங்க விழுந்துருவிய என்ன ஏன் கூப்பிட்டு இப்படி சொல்றேன் நீ முன்னையே என்ன பண்ணும் இவன் சைக்கிள் ஆர்காட்டுக்கு போயா போவானா இல்லாங்க தேர்ந்தெடுத்துக்க பந்தவன தம்பி போய் சொன்னா அவன் கொஞ்சம் கிருப்பா போவான் நீ போவியா நடுப்புற வந்துருவியா சைக்கிள் முடிச்சுக்க வேணா சரி அவ்வளவு சந்தேகம் இருந்தா ஐயாவே போட்டுன்னு விட்டுருவான் அதனால முதல்ல அந்த வினைக்கு உரிமையை நாடிய பின்றி தக்கவனா தகுதியாங்கறத முதல்ல ஆராய் ஆராய்ந்த படம் போய் ஐயப்படாது பேராந்தளியும் தெளிந்தான்கனையுறமும் தீராயிரம்பி தரம் அத ஆராயது கொடுப்பதும் தப்பு கொடுத்த பிறகு ஆறாங்க தப்பு எல்லாம் திருவள்ளுவன் ஒருவன் ஒருவர் தான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அதனால இப்படி எல்லாம் தேர்ந்தெடுத்து இவர் கொடுத்துட்டாரி கொடுத்து சூட்சி வினையில் பொன்னனைய சுமதி தன்னையும் அங்க குலைச்சல் கொடுத்தான்னு சொன்ன மாதிரி இங்க சுமதியை கூப்பிட்டார் அமைச்சராக அப்படி இருக்கு வழி வழியாக இருக்கிறாங்க பாருங்க அதுக்கு தனி மதிப்பு இருக்கு அந்த சுமதிங்கிற அமைச்சரையும் கொடுத்தாராம் மாட்சி அறிஞர் தம்மை நோக்கி வம்மின் இவனை கண்ணிமை போல் காட்சி அருமை கூட நீங்க உதவியா இருக்கணும் எப்படி தெரியுமா காக்கணும் கண்ணையும் கல்வியும் கோல் காக்கனர் பொருள் இரண்டு ஒன்று கண் எல்லாருக்கும் தெரியும் கல்வியும் கல்வி காக்கண வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நீங்க அந்த பாட்டை ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சொல்லிட்டே இருந்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கலாம் ஒரு வாரம் அடிச்சிட்டு வச்சுங்க முதல் வரி வர மூணாவது வரி வராது வராது அது பாட்டு வரணும்னா அது பாட்டு சொல்லிட்டே இருந்திருக்கணும் இல்லைன்னா வராது அதான் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் எனவே கல்வியை காக்கணும் அது போல காக்கணும் அதுபோல என் பையனையும் காக்கணும்னு கண்ணும் கல்வியும் போல் காக்க என்று சொல்லிட்டு என்று இளைய அரியேரணையான் தனி நல்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டார் தன்னுடைய பையன் அமைச்சர் மற்ற குடிமக்களில் தானை தலைவர் மற்றவங்கெல்லாம் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஆசீர்வாதம் பெய்ய வேல் காளையான் தன்னையும் வேறு நோக்கி ஐய பையம் தாங்கி அழித்த நெடு எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னமாப்பா என் காலத்தில் நான் வந்து இங்கே தடாத உங்கள் அம்மா அவங்க வந்தா அல்ல அதன் மாரி கைலிக்கு வந்துட்டா அப்புறம் நான் அவனுக்காக இங்கே வந்தேன் அவரசன் நான் வாங்கினேன் நான் இதுவரைக்கும் ஆண்டேன் எனவே உங்கள் அம்மா ஆண்டு நானும் ஆண்டு எங்களுக்கும் ரொம்ப நேரம் ஆச்சப்பா போதும் அதனால இனிமேல் நீ ஆளணும்ப்பா அப்படின் அம்மா ஆண்டது எப்படி ரொம்ப அருமையா சொல்லணும் செடியர் விரான் திருமகாய் கலைபயர்ந்து முடிவொணிந்து செங்கோலோச்சி முழுதுலகம் ஜெயம் கொண்டு திரை கொண்டு நந்திகன மணிபோர் சாய்த்து தொழுகனவர்கி மனம் ஆரியை சூட்டி தன்முடம் சூட்டி தடை ஒருதன் அரசளித்த பெண் அரசி அடிக்கவளம் தலைமையைப்பான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் திருவிழியாள பிராணத்தில் இருக்கிற கடவுள் வாழ்த்துகள் ஏழு வயசுல பையன்களுக்கு தள்ளிவிட்டணும் மனசுள்ள ஒரு எப்படி பெண் ஆண்டாள் அப்படியே அருமையான கடவுள் உனக்கு பாட்டின அவர் அப்பா எப்படி ஆண்டா சடைமறைத்து கதிர்மகுடம் தரித்து நரும் கொண்டயந்தா தலந்து வேப்பம் தொடைமுடித்து விடனாக கல் மாணிக்கச் சொர்பு நீந்தி வெடிநிறுத்தி கயிலெடுத்து வழுதி மருமகனாகி மீன நோக்கியின் மடவர்களை மணந்து உலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வார்